நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது ராஜ்கிரா பூரி இது நார்த் இண்டியன் ஸ்பெஷல் பொருட்கள் ராஜ்கிரா மாவு 300 கிராம் 80 கிராம் பேபி பொட்டோஸ் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ராஜ்கிரா பவுடர் சொல்லிருக்காலே அமரந்தஸ் அந்த முளக்கீரை விதையோட பவுடர் அது வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு அது கூட பேபி பட்டோஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருவோம் அதை வேக வச்ச தோல் நீக்கிட்டு அதை நல்லா மசிச்சு இதில் கலந்துடலாம் இந்த மாவில் கலந்துருவோம் கலந்துட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சமாக கொஞ்சமாக விட்டு நம்ம எப்படி சப்பாத்தி மாவு கெட்டியாக பிசைவோமோ அதே மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு அதை ஒரு துணியை வச்சு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து அந்த பூரி கட்டையில் தட்டி நல்லா எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் தவையாக நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் இந்த தட்டி வச்சுருக்க மாவை எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சுபாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சாஃப்ட் ராஜ்கிரா பூரி தயார் இது அவங்க வந்து விரத நாட்களே எடுத்துப்பாங்க ராஜ்கிராவில் அதிக சக்திகள் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்